அகர அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றும் இழுக்காமை யார் மாட்டு என்றும் வழுக்காமை வாயின் அகுது ஒப்பதியில் மரதி என்கின்ற தன்மையானது யாரிடமும் எப்பொழுதும் எந்த இடத்தும் ல்லாமல் போய்விடுமானால் அதைவிட வேறொரு நன்மை ஒருவருக்கு வேண்டியதில்லை என்றும் வழுக்காமை வாயின் அகுது ஒப்பது இல் இழுக்காமை யார் மாட்டு இடமறிந்து காலமறிந்து செயலறிந்து ஒருவன் மறதி இல்லாமல் செயல்படுவானேயானால் எல்லா செல்வமும் தானே வந்து அடையும் மறதியில்லாத தன்மையே எல்லா நன்மைகளையும் தரும் என்பது கருத்து பகவத்கீதையிலே பகவான் உபதேசிக்கிறார் ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசாங்கிறார் அதாவது படித்ததை மறந்துவிட்டால் பகுத்தறியும் ஆற்றலினால் பயனொன்றும் இல்லை என்று உபதேசித்திருக்கிறார் இரண்டாவது அத்தியாயத்திலே இழுக்காமை அப்படின்னு சொன்னால் மறவாத தன்மை அப்படின்னு அர்த்தம் இழுக்குதல் அப்படிங்கிறதனுடைய எதிர்மறை தொழிற்பெயர் யார் மாட்டும் என்று சொன்னால் தம்மிடத்தில் தொழில் செய்வோர் சுற்றத்தார் ஆகிய எல்லோரிடத்திலும் என்று பொருள் அரசன் அல்லது தலைவன் எல்லோரிடத்திலும் அவர்களுக்கு தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை குறித்து மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் செல்வம் மிகுந்த காலத்திலும் செல்வம் குறைந்த காலத்திலும் அவர்களிடம் மறவாத தன்மை அதாவது மரவாமை பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் என்றும் அதாவது எக்காலத்திலும் என்று உபதேசித்தார் திருக்குறள் எட்நூற்றி பழைமை என்கிற அதிகாரம் அகச்சான்றாக அமைகிறது கெடா வழி வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா அர் விழையும் உலகு உரிமை கடாமல் தொன்று தொட்டு வந்த உறவு உடையவரின் தொடர்பை கைவிடாதவரை உலகம் விரும்பி போற்றும் இனி பதவரை பார்க்கலாம் இழுக்காமை தலைவனுக்கு மறவாமை பண்பானது யார்மாட்டும் எவரிடத்திலும் என்றும் எப்பொழுதும் வழுக்காமை இடைவிடாமல் வாயின் பொருந்தியிருக்குமானால் அது அதற்கு ஒப்பது நிகரானது இல் வேறொன்றும் இல்லை தலைவனுக்கு மறவாமை பண்பானது எவரிடத்திலும் எப்பொழுதும் இடைவிடாது பொருந்தியிருக்குமானால் அதற்கு நிகரானது வேறொன்றும் இல்லை இழுக்காமை யார் மாட்டு என்றும் வழுக்காமை வாயின் அகுது ஒப்பது